ஸ்ரீராய் செல்வம்போன் சீர்கவே என் ஆசான் வீரராகவர்க்கு புகழி அருள்மிகு காலதீஸ்வரன் ஸ்ரீ வரதராஜபுரம் அழித்திருக்கோவில் நிர்வாகிகளே கோவில் கைங்கரார்த்திகளே ஒவ்வொரு புதன்கிழமையும் நடைபெறும் ஸ்ரீ மயூரகவி அருளி செய்த ஸ்ரீ சூரியசதகம் தொடர் உபன்யாசத்தின் உபயதாரர்களான வைஷாதிபதி திருமதி கே லட்சுமிபாய் அமேர் அவர்களே திருமதி அளமேலி புருஷோத்தம் அவர்களே இங்கு அமர்ந்துள்ள பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் எண்பது ஸ்லோகங்கள் சேமித்துவிட்டோம் இன்று நாம் பார்க்க இருப்பது எண்பத்தி சென்ற ஸ்லோகம் வரை சூரிய மண்டலத்தின் வர்ணனையை சொன்ன மயூரகவி இந்த ஸ்லோகத்திலிருந்து சாக்சாத் சூரியனுடைய வர்ணனையை தொடங்குகிறார் சூரிய மண்டலம் என்பது சூரியன் இருக்கக்கூடிய அந்த பிரதேசம் அந்த வட்டமான பிரதேசம் மத்தியிலே சூரிய நாராயணனுடைய இங்கே அவர் விவரிக்கத் தொடங்குகிறார் அதன் மகிமையை சொல்லுகிறார் சித்தைகி சித்தாந்தமிஸ்ரம் ஸ்ரிதவிஹி விபுதைகி चाटुगर्भं गीत्या சாரணைச்சாட்டு கந்தர்வமுக்கை முகபதினாத்ம சா முந்திர முதித்தமனோ மோட்சி பட்ச பிரார்பணி விஸ்வ வந்தியோதயோ வகா இந்த ஸ்லோகத்திலே மயூரகவி சூரிய நாராயணனை பலதரப்பட்ட தேவர்களும் முனிவர்களும் வணங்குகிறார்கள் என்று சொல்லுகிறார் அவரவரும் தத்தமக்கு உரிய பாணியிலே தத்தமக்கு இஷ்டமான மொழியிலே ஸ்தோத்திரங்களாலே அவரை ஸ்துதிக்கிறார்கள் சூரிய நாராயணனை ஸ்துதிக்காதவர்கள் யாருமே இல்லை என்ற கருத்தை இந்த ஸ்லோகத்திலே நம் முன்வைக்கிறார் சித்தைகி சித்தர்களாலே சித்தர்கள்னா இந்த பூமிக்கும் சொர்க்கலோகத்துக்கும் இடையிலே இருக்கிற ஒரு குரு சித்த சாரண வித்யாதர கந்தர்வர் என்று சொல்வார் இந்த சித்தர்கள் பெரும் தவ பெற்றவர்கள் அவங்க ஒரு இளம் இவர்கள் சூரிய துதிக்கிற போது எப்படி துதிக்கிறார்கள் என்றால் சித்தாந்த சித்தாந்தம் என்றால் வேதங்களுடைய முடிந்த பொருளாக எது சித்திக்கப்பட்டிருக்கிறதோ எது அந்தமாக சித்தித்திருக்கிறதோ அது சித்தாந்தம் வேதங்களிலே அகர்வண வேதம் தள்ளுபடி ஏனைய மூன்று வேதங்களிலே சாம வேதம் சிறந்தது வேதங்களிலே கர்மகாண்டத்தை விட ஞானகாண்டம் சிறந்தது அதனை குறிப்பாக உபனிஷதங்கள் சொல்லக்கூடிய வேத ரகசியங்கள் மிகச்சிறந்தவை அப்போ நான்கு வேதங்களை கற்றவர்கள் நான்கு வேத சாரமாக எதை சொல்லுவார்கள் அல்லது எதை பேசுவார்கள் என்றால் எங்கும் நிறைந்த ஸ்ரீமன் நாராயணன் சகலருக்குள்ளும் அந்தரியாமையாக இருக்கிற பரமாத்மா சூரியனுக்குள்ளே நாராயணனாக இருக்கிறான் என்பதைத்தான் சொல்லுவார்கள் எல்லா இடத்திலையும் கண்களுக்கு தெரியாமல் ஒளிந்து இருக்கிற அந்த நாராயணன் மக்கள் மீது உள்ள கருணையினாலே கண்ணுக்கு தெரியக்கூடியவனாக சூரியன் என்ற ஒளி கிரகமாக இருக்கிறான் இதைத்தான் வேதங்கள் சொல்லவேண்டும் சூரியனுக்குள்ளே இருக்கிற நாராயணன் ஒவ்வொரு மனிதனோடும் நேரடி தொடர்பு கொண்டிருக்கிறான் கண்ணுக்குள் ஒளி வழங்குபவன் அவன்தான் பார்ப்பவன் அவன்தான் பார்க்கப்படுபவன் அவன்தான் என்கிற தத்துவத்தை வேதங்கள் சொல்லுகின்றன அதனால் சித்தர்கள் சூரியனை வணங்குகிற போது முடிந்த பொருளாயிருப்பவனே எங்கும் நிறைந்தவனே ஸ்ரீமன் நாராயணா அந்தரியாமி பரமாத்மா ஜமண்டலத்துக்கு தலைவனே என்று வணங்குகிறார்கள் ஏன்னா அவங்க வேதம் கற்றவர்கள் அதனாலே வேதத்திலே சொல்லப்பட்ட சித்தாந்தத்தின்படி சூரியனை வணங்குகிறார்கள் அப்படின்னா இப்போ ஒரு சாதாரண கிராமத்தான் குளித்த உடனே சூரியனை பார்த்து கும்பிடுவான் அவன் வந்து கடவல்லி உபனிஷத்துலேருந்து ஸ்லோகம் சொல்லி கும்பிடுவான்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது அவனுக்கு சூரிய நாராயணனுங்கிற வார்த்தை கூட வராது அவன் மிஞ்சி போனான் அப்படின்னே சூரியனே பார்த்துக்கப்பா என்னை நல்லா வையப்பா அவ்வளோதான் அவன் சொல்லுவான் அவனுக்கு சூரியனை பற்றி அதுதான் தெரியும் ஆனா இந்த சித்தர்கள் வேதங்களை கரைகண்டவர்கள் வேதங்களை முறைப்படி படித்தவர்கள் இந்த புருஷ சூக்தத்தை படித்தவர்கள் சூரிய நாராயணனை பற்றி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற சூக்தங்களை கரைத்து குடித்தவர்கள் அதனால் அவங்க முறைப்படி சூரியனை வழிபடுகிறார்கள் வேத சித்தாந்தத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதன்படி முறைப்படி வழிபடுகிறார்கள் இப்போ ஒருதனுக்கு பிறந்த நாள் வாழ்த்து என்றால் ஒரு படிக்காத பாம்பரை கல்வி அவரை பார்த்தா ஏப்பா இன்றைக்கி என்னமோ நீ பிறந்தியாமலை நீ நல்லா நூறு ஆய்சி இருக்கணும் பேர பிள்ளைகள பேத்தி எடுத்து பிள்ளைக்குடியோட சௌக்கியமாக ஆடு மாடு வீடோடு இருக்கணும் அப்படின்னு அதை படிக்காத பாமரை கழுவியும் சொல்லும் அவளுக்கு தெரிஞ்சது அதுதான் கொஞ்சம் படித்தவனாக இருந்தால் பல்லாண்டு வாழ்க பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க்க கொஞ்சம் வெள்ளக்கார பாஷையெல்லாம் படித்தவனாக இருந்தால் மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே அப்படின்னா அந்த கழுவி கேட்டுக்கிட்டு அவர் என்ன தசுபூசுன்னு சொல்லிட்டு போகிறாரு என்ன பார்த்து அப்படின்னு நீ என்ன சொன்னியோ அதை தான் அவரின் சொல்லிட்டு போகிறாரு அது வெள்ளக்காரன் பாஷையில் சொல்லிட்டு போகிறாரு அப்படின்னா அப்போ வாழ்த்துச் சொல்லும் போதும் அவரவருடைய தகுதி அந்தஸ்து கல்வி அறிவை பொறுத்து அது வேறுபடுகிறது எனவே சித்தர்கள் சூரியனை வழிபடுகிற போது சித்தாந்த மிஸ்ரம் வேதத்தின் சாரமாகிய உபனிஷத் கருத்துக்களை கலந்து ஸ்தோத்தரிக்கிறார்கள் அவங்க தகுதிக்கு அது இயல்பு அடுத்து ஸ்ரித விதி விபுதைகி விபுதாகான தேவர்கள் தேவர்களுக்கும் சித்தர்களுக்கும் என்ன வேறுபாடுன்னு சித்தர்கள் ஞானத்திலே நாட்டம் கொண்டவர்கள் தேவர்கள் பதவியிலும் சக்தியிலும் பெரியவர்கள் ஆனால் காம ஈடுபாட்டிலே அதிக நாட்டம் உள்ளவர்கள் இந்திரன் முதலானோர் இந்திரனுக்கு சக்தி அதிகம் இருக்கும் ஆனால் அவனுக்கு பெண்மோகம் உண்டு பதவி மோகம் உண்டு உடம்பு புறம் ஆபரணமாக இருக்கும் இந்த ஞானம் என்பது அவனுக்கு என்ன முழுக்க ப்ராக்டிக்கலாக வரலை அதனால் அவங்களாம் என்ன பண்ணுறாங்க ஞான காண்டத்தை வச்சு தொழிலில் வேற என்ன அனுஷ்டான காண்டத்தை பின்பற்றுகிறார்கள் விதிகள் யாகயங்களில் சொல்லப்பட்டிருக்கிற விதிகள் சூரியனை இந்த திசை நோக்கி நின்று கரங்கள் ரெண்டையும் இப்படி வச்சு இந்த மந்திரத்தை இத்தனை மாத்திரையில் உச்சாரணம் பண்ணணும் அப்படிங்கிற யாகயாதி விதிகளாலே வழிபடுவார்கள் ஆனால் அதை ஒழுங்காக செய்வாங்க கணக்காக செய்வாங்க ஞானத்துக்கு அடுத்தது தான் அனுஷ்டானம் அதாவது நான் சொல்கிறது ஆச்சார அனுஷ்டானம் சில பேர் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னால் உக்காந்து பரிசீஞ்சன மந்திரம் சொல்லுவாங்க தீர்த்தத்தை கையில் எடுத்து அப்படியே அப்படியே இலையை சுற்றி தெளித்து கண்ணு கண்ணெல்லாம் மூடி பிரமாதமாக நாடகமெல்லாம் ஆடி சமயத்தில் ஹோட்டலில் எப்படி செய்வாங்க சாப்பிட்டுட்டு இருக்க மற்ற மேலே நிப்பாடிவான் இருந்தால் என்ன செய்யறான் வாட் ராங் அப்படின்னு சப்ளை கூப்பிட்டு என்னையை செய்கிறாங்க இருந்தால் அப்படின்னு அவன் பார்த்துட்டு சார் டேபிளை நாங்கள் முதலே கிளீன் பண்ணிவிட்டோம் நீங்கள் ஒன்றும் கிளீன் பண்ண வேண்டாம் அப்படிமா யோ நான் டேபிளை கிளீன் பண்ணணும் கண்டியா நான் வந்தேன்னு சொல்கிறேன் அப்படிமா இது வந்து ஆச்சார அனுஷ்டானம் ஆனால் திருமங்கை ஆழ்வார் பராசரபட்டர் போன்ற ஞானிகள்லாம் எப்படி தெரியுமா வெளியே நாலு பேர் பார்க்குற மாதிரி சடங்குகள் செய்கிறவங்க இல்லை மனசுக்குள்ளே வாயை திறந்து கூட சொல்ல மாட்டாங்க சாதத்தில் கை வைக்கிறதுக்கு முன்னால் கிருஷ்ணார்பணம் அப்படின்னு மனசுக்குள்ளே சொல்லிப்பாங்க நாலு பேருக்கு பார்த்தா தெரியவே தெரியாது இவன் பாஷண்டி போல் இருக்கு எந்த விதமான ஆச்சார அனுஷ்டானமும் இல்லாமல் அவன் பாடு வெடிக்க வெடிக்க முழுங்கிறான்னு நினைப்பாங்க நிஜமாகவே இப்படி ஒரு சம்பவம் ஆகிப்போச்சு பராசரப்பட்டுகிட்டே ஒருத்தவன் தான் ராமானுஜருடைய விசிஷ்டாத்வைத வைஷ்ணவத்தின் வாரிசு அவருக்கு அடுத்த மட்டாதிபதி ராமானுஜர் வைகுண்டம் போன பிறகு அந்த சுவாமி நான் வந்து தேவர்ட்டு நான் சிஷ்யனாக ஆயிக்கிறேன் எனக்காக நீங்கள் வந்து பெருமாள்ட்ட மோக்ஷம் தரும்படி நீங்கள் வேண்டி பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு அவன் வந்து இதை சொல்லும்போது ஸ்ரீரங்கத்தில் அவர் வசந்த மண்டபத்தில் உக்காந்துருக்கார் உடனே இவனுக்காக அவர் என்ன பண்ணார் அப்படியா வாப்பா மோக்ஷத்துக்கு ஆசைப்பட்டு வந்திருக்கான் அதை கெடுக்கப்படாது அப்படின்ட்டு உடனே கூட்டிகிட்டு போய் ரகநாதர் சன்னதிக்கு முன்னால் அவனை பக்கத்தில் நிப்பாட்டி வச்சு ரங்கநாதர் பெருமாளை பார்த்து அப்படின்னார் இவனை கொஞ்சம் கடாட்சிக்கணும் அப்படின்ட்டு இவனை பார்த்து சொல்லிட்டேன்ப்பா போயிட்டு வா அப்படிங்க உடனே அவன் சொன்னான் பு இப்படிதானா நான் என்னமோ பெரிய பூஜை பண்ண போறீங்கன்னு நினச்சேன் ஒரு தேங்காய் பழம் கூட இல்லை ஒரு அர்ச்சனை கூட இல்லை ஒரு மந்திரம் கூட இல்லை வாயை திறந்த கூட ஒன்றும் பேசலை என்னமோ இப்படி கையை காமிச்சிங்க பெருமாளை பார்த்து என்னமோ செய்ய காமிச்சிங்க ஊமை மாதிரி என்னமோ செய்ய செஞ்சிங்க இதுக்கெல்லாம் மோச்சம் வராது நான் யார் நிஜமாக மோட்சம் கொடுக்குறாங்களோ அவங்ககிட்ட போய்க்கிறேன் அப்படின்ட்டு போயிட்டான் இதை வந்து குரு பரம்பரா பிரபாவத்தில் எழுதுகிற போது பட்டரை அணுகுவதற்கு அவனுக்கு புண்ணியம் இருந்தது அவனிடம் பிரார்த்திப்பதற்கு புண்ணியம் இருந்தது ரெங்கநாத பெருமானிடம் பட்டர் மூலமாக அறிமுகம் செய்து வைக்கப்பட வேண்டிய புண்ணியம் கூட அவனுக்கு இருந்தது ஆனால் கை கேட்டியது வாய் கெட்டாதது போலே வந்த மோட்சத்தை வேண்டாம் என்று உதறி தள்ளிவிட்டு போனான் பூர்வ புண்ணியம் இல்லாமையினாலே அப்படின்னு எழுதுகிறேன் அப்ப என்ன நினைக்கிறாங்க பிரமாதமா வந்து புகையை கிளப்பி விட்டு நெய்ய ஊத்தி ஓம் ஹ்ரீம் ஊன் கத்தி மந்திரங்க அது வந்து போய் பலிக்கும் நினைக்கிறாங்க அது உண்டு தான் யாருக்கு இரண்டாந்தரமானவர்களுக்கு கர்மகாண்டத்திலே நாட்டம் உள்ளவர்களுக்கு அது உண்மை அதை தான் சொல்றார் ஸ்ரீதவி தேவர்கள் அதுல நம்பிக்கை உள்ளவங்க யாக யஜாதி கிரியைகள் செய்வதிலும் மந்திரங்கள் சொல்வதிலும் சடங்குகளை கடைப்பிடிப்பதிலும் அவர்கள் பெரியவர்கள் ஆனா முன்னாலே சொன்னதற்கே சித்தி சித்தாந்தம் என்றால் ஞானிகள் சடங்குகளிலே நம்பிக்கை வைக்கிறவர்கள் இல்லை அவர்கள் ஞானத்திலே நம்பிக்கை வைக்கிறீர்கள் வைக்கிறவர்கள் அவர்களுக்கு உள்ளம் பேசும் உதடு பேசார் இந்த தேவேந்திரன் முதலானவர்கள் பூலோக இன்பங்களிலும் தேவலோக இன்பங்களிலும் நாட்டம் உள்ளவர்கள் அவர்களுக்கு அந்த ஞானம் இல்லை தியரடிகளா தெரியுமே தவிர பிராக்டிக்கலா அந்த ஞானம் ஒர்க் அவுட் ஆகாதவர்களுக்கு அதனால யக்ஞாதிகள் செய்து சடங்குகள் பண்ணி ஆர்ப்பாட்டமாக கும்பிட்டு மணியடிச்சா தான் அவளுக்கு திருப்தி அப்போ அந்த விதிப்படி விபுதைகி தேவர்களால் நீ வணங்கப்படுகிறாய் சாரணைகி சாட்டு கர்ப்பம் சாரணர்கள்னு ஒரு குரூப்புங்க சித்தர்கள் சாரணர்கள் வித்யாதரர்கள் கந்தர்வர்கள் இவங்க நாலு பேரும் சொர்க்கத்துக்கும் பூமிக்கும் இடவில இருக்கக்கூடிய ஒரு பகுதியிலே வாழ்கிறவர்கள் அந்தரீக்ஷம்னு சொல்லுவாங்க அந்த இடத்துக்கு பேர் அந்தரீக் இந்த சாரணர்கள் அடிக்கடி பூமிக்கு வருவாங்க அவங்களுக்கு பூமியில் இருக்கிற இமயமலை காடு வனாந்திரங்கள் நதி இதெல்லாம் பார்த்தா பிரியம் இந்த சாரணர்கள் அடிக்கடி பூமியில வந்து தடகங்களிலே குளிப்பதும் மலைப்பிரதேசங்களிலே நடமாடுவதும்மாக இருப்பார்கள் மனிதர்கள் கூட சில பேர் நான் அந்த மாதிரி சில பேர் பார்த்தேன் திடீர்னு மறைஞ்சு போயிட்டாங்க என்ன பார்த்தோன்னே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் சாரணர்கள் பூமியினுடைய இயற்கை அழகிலே மயக்கம் கொண்டவர்கள் ஆனா இப்பதான் மனுஷன் பண்ற அடாவடியில இனி சாரணர்கள வரமாட்டா ஒவ்வொரு மரமா வெட்டி தள்ளிட்டான் எங்க போனாலும் மனுஷனுடைய குடியிருப்பு தான் இமயமலைக்கு போனா கூட டீசல் புகை நாறுதங்க அந்த மாதிரி பண்ணி விட்டான் இயற்கை அழகே போச்சு செயற்கையில வந்து விஞ்ஞானத்துல கால் வச்சான் ஒரு ஐநூறு வருஷத்துக்குள்ள பூமியை பாழாக்கி விட்டான் ஒரு விஞ்ஞானி சொல்றார் பூமிக்கு மனிதன் இல்லை என்றால் பாதகம் இல்லை மனிதன் இல்லாமலும் கூட பூமி இருக்க முடியும் ஏன்னா எத்தனையோ லட்சம் ஆண்டுகள் மனிதன் இல்லாமல் பூமி இருந்து இருக்கிறது ஆனா பூமி இல்லாமல் மனிதன் இருக்க முடியாது அதை மனிதன் உணர்கிறான் இல்லை அவன் மரங்களை தொடர்ந்து வெட்டுகிறான் ஓசோன் லேயர் பழுதப்பட்டு விட்டது பூமியை சுற்றி பகவான் நமக்கு கொடுத்திருந்த பாதுகாப்பு வாயு எல்லாம் பழுதுபட்டு போச்சு இவன் இங்க இருந்து கக்கற புகை கொஞ்ச அந்த ஒவ்வொரு ஃபேக்டரியனுடைய கழிவும் ஆறுகள்ல கலந்து கடல்ல போய் விழுந்து திமிங்கலுமே சேர்த்து போகுறான் அப்படி இயற்கை இழகே போச்சு அதான் ஒரு தென்னாப்பிரிக்க பழங்குடி மகன் அவன் ஒரு கவிதை எழுதனான அழகா இந்த மக்கள் இப்படியெல்லாம் செயற்கையா பண்றதை பார்த்துட்டு நாலே நாலு வரை புதுக்கு வரி அவன் ஆப்பிரிக்க பாஷையில் எயிருக்கிறான் அதை தமிழ்ல மொழிபெயர்த்துகிறான் என்ன சொல்றான் பாருங்க கடைசி காட்டு சாய்ந்த பிறகாவது கடைசி சுறாமீன் பிடிப்பட்ட பிறகாவது கடைசி பவளப்பாறை அழிந்த பிறகாவது பணத்தை மட்டுமே வைத்து பசியாற முடியாது என்பதை உணர்வாயா மனிதனே அப்படி பாடுகிறார் எல்லா மரத்தையும் வெட்டிப்பிடுறீங்க எல்லா மீனையும் பிடிச்சி காலி பண்ணிடுறீங்க இயற்கை செல்வம் பூரம் போச்சு அப்ப நீ மட்டும் இருப்ப அந்த உலகத்தில் அடுத்து தீங்கிறதுக்கு உனக்கு என்ன இருக்கு நீ உன் தம்பி பிடிச்சி தீங்க வேண்டியதுதான் அவன் உன்னை பிடிச்சி தீங்க வேண்டியது அதனால இயற்கையை அழித்து வாழும் இந்த அற்பசுகத்தை மறந்துவிடு அப்படின்னு அவங்க சொல்றாங்க சாரணர்களும் இந்த அப்சரஸ்திரீகளும் உலகின் அழகுக்காக தேவலோகத்தை விட்டு இங்கே வருகிறார்கள் என்று வேதங்களிலே படிக்கிறோம் இப்ப போற போக்கே பிசாசிகள் வழிபடப்படுகிற்பம் சாட்டு சாமர்த்தியமான வாசகங்களாலே கர்ப்பம் உள்ளே அடக்கிய வாசகம் அதாவது சொல்வித்தை சொல்றாங்க அதாவது சிலேடை தமிழில் வந்து வெறும் வல்லெழுத்துக்கடாலான பாட்டு மெல்லெழுத்துக்கடாலான பாட்டு அப்படின்னு சொல்றாங்க இந்த சினிமா பாட்டில் சொல்லப்போனா பால் பால் பால்னு முடிகிற பாட்டு தேன் தேன் தேன் முடிகிற பாட்டு காய் காய் காய்னு முடிகிற பாட்டு இதெல்லாம் வந்து சாட்டு சொல்றது சொல் வித்தை காட்டக்கூடிய ஸ்தோத்திரங்கள் அப்படிப்பட்ட சம வாக்கு சாமர்த்தியத்தினாலே அவர்கள் தொழுகிறார்கள் சாரணர்களுக்கு அது இஷ்டம் சாரணர்கள் அதை ரொம்ப விற்பனைமாய் செய்வார்கள் சாட்டு கர்ப்பம் அடுத்த குரூப் யாருடா கீத்தியா கந்தர்வ முக்கிய கந்தர்வர்களிலேயே முக்கியஸ்தர்கள் கந்தர்வர்கள் தான் இந்த நாட் நாட்டியம் பாட்டு நாடகம் இலக்கியம் இதுலாம் வல்லவர்கள் அங்க புண்ணியம் குறைஞ்சவங்கதான் இங்க சினிமா நடிகராக பிறக்கிறார்கள் என்று தமாஷை சொல்லுவாங்க கந்தர்வலோகத்துக்கும் நம்ம ஒரு சினிமாலோகத்துக்கும் சம்பந்தம் உண்டு இதே ஃபீல்டு தான் அங்கே சதா நாட்டியம் ஆடுவார்கள் பாட்டு பாடுவார்கள் சகல வாத்திய கருவிகளிலும் வல்லவர்களாக இருப்பார்கள் நல்ல சாரீரம் கணீர் என்று பாடுவார்கள் பிரம்மாவுக்கே போர் அடித்ததுன்னு சொன்னால் கந்தர்வர்களை கூப்பிட்டு தான் பாடவைப்பாடான் கந்தர்வர்களில் ரெண்டு பேர் பிரதானமானவர்கள் ஒருத்தர் ஹாஹா என்பவரான் இன்னொருத்தர் ஹூ ஹூ என்பவரான் இந்த ரெண்டு பேரும் பிரம்மாவுக்கு பக்கத்தில் இருந்து அடிக்கடி பாடல்கள் பாடி காட்டி கொண்டே இருப்பார்களா அதனால தான் ஒரு பாட்டு நல்லா இருந்தா ஆஹா அப்படின்னு சொல்கிறேன் மனப்பாங்க ஏங்க நான் பாடினது எப்படி இருந்ததுன்னா ஆஹா மாதிரி இருந்ததாப்பா அப்படின்னு சொல்கிறேன் ஆஹான்னு ஆஹா என்ற பாடகன் பாடியது போல இருந்தது அப்படின்னு சொல்லி இப்போ என்ன ஆகி ஆஹா அப்படின்னு நின்று போச்சு அதுக்கு காரணம் அதுதான் இந்த ஹாஹா ஹூஹு என்ற இருவரும் பாடல் பாடிக்கொண்டிருந்த போது பூமியிலிருந்து போனானா ஒரு ராஜா பிரம்மாவை பார்க்கறதுக்கு இந்த பாட்டு முடியட்டும் அப்புறம் பேசலான்னு காத்திருந்தானா அதுக்குள்ளே அந்த யுகமே முடிஞ்சு போயிட்டான் அவன் எதுக்காக அங்கே போயிருந்தானான் தன்னுடைய பொண்ணுக்கு மாப்பிள்ளையிடறதுக்காக பிரம்மா கிட்ட போயிருந்தானா பிரம்மாவை பார்த்து உங்க படைப்பில் என் பொண்ணு கேட்ட மாப்பிள்ளையா சொல்லுங்கன்னு கேட்க போயிருந்தானான் அங்கே பாட்டு கச்சேரியை பார்த்துட்டு இவன் அப்படியே சொக்கி போய் நின்னுட்டான் அவங்க பாட்டு கச்சேரியினுடைய லயத்துல இவன் எந்த யுகத்தில் பிறந்திருந்தானோ திரேதா யுகம் அந்த யுகம் முடிஞ்சு துவாபர யுகம் ஆரம்பிச்சிருச்சு அது கூட தெரியல இவங்க பிரம்மலோகம் மையமையினாலும் அடையாமல் முதுமை அடையாமல் மரணம் இருந்தார்கள் பிரம்மலோகத்தில் இருந்தது பொண்ணையும் கூட்டிட்டு போயிருக்காங்க அப்ப வந்து எந்த மாப்பிள்ளைக்கு என் பொண்ணை கட்டி கொடுக்கலாம்னு சொல்லுங்க இந்த பக்கம் பார்த்தா மாமன் மகம் வருது அந்த பக்கம் என் மனைவி வழி வந்தா அத்த மகம் வருது அவனுக்கு கொடுக்கலாமா இவனுக்கு கொடுக்கலாமா இல்ல வேத்து ராஜாவுக்கு கொடுக்கலாமா அந்த தேசத்து ராஜா கொடுக்கலாமா இந்த தேசத்து ராஜா கொடுக்கலாமான்னு கேட்டான் பிரம்மா மெல்ல சிரிச்சு நீ எந்த காலத்துல இருக்கிற நீ சொன்ன ஜனங்கள்லாம் சுடுகாட்டுக்கு போயிட்டான்டா அந்த மாப்பிளையோட சாம்பல் தான் இப்ப இருக்கு அப்படின்னு என்ன சுவாமி இப்படி சொல்றீங்கன்னா கேலண்டரை பாரு எப்ப வந்த இப்ப என்ன மணி காட்டுது அப்படின்னா ஐயோ யுகமே மாறி போச்சு அதனால இப்போதைக்கு உன் பொண்ணு கேத்த யாரும் இல்ல எல்லாம் மகிமை குறைந்தவர்களாக இருக்கிறார்கள் வேணும்னா ஒரு சஜஷன் சொல்றேன் பகவான் கிருஷ்ணனாக அவதரித்திருக்கிறார் அவருடைய அண்ணன் இருக்கிறார் பலராமன் ஒருத்தர் அவருக்கு வேணால் கட்டி கொடு ஏன்னா இந்த உடம்பு எவ்வளவு தாடியமான உடம்புன்னா அவர் பார்த்து பயப்பட மாட்டார் ஏன்னா இந்த பொண்ணு முந்தின யுகத்து பொண்ணு அந்த காலத்துலலாம் ரொம்ப உயரமாக இருப்பாங்க அதாவது த்ரேதா யுகத்திலே பெண்களுடைய உயரமெல்லாம் எட்டு அடி ஒம்பது அடி இருக்கும் இப்போ அடுத்த யுகம் வந்துருச்சு ஆம்பளைங்களுக்கே ஏழு அடிதான் உயரம் அவன் ஒம்போது அடி பொண்ணை பார்த்தா மிரண்டு ஓடிடுவான் பலராமன்னா கொஞ்சம் நெஞ்சு துணிச்சலாம் ஆடு இந்த பொண்ணை கட்டிக்கன்தான் கட்டிக்குவான் நான் சொன்னேன்னு சொல்லுவோம் அப்படின்னு அதுக்கப்புறம் அங்கிருந்து வந்து பார்த்தா இவன் வாழ்ந்த நாடு நகரம் வீடு எல்லாம் மேப்பே மாறி போய் கிடக்கு முன்பு நதியாக இருந்தது மலையாக இருக்குது மலையாக இருக்கிறது கடலாக இருக்குது பழைய அட்ரெஸ் ஒரு திரும்பில்லை அப்புறம் விசாரிச்சான் வளராமன் யாருன்னு விசாரிச்சு அங்கே ஒன்று போய் பிரம்மா அனுப்பினார் இதான் கதைன்னு சொன்னான் அவர் பார்த்தாரு பொண்ணு கொஞ்சம் உயரமாக இருக்கே அப்படின்னு பார்த்தாரு உடனே தன்னுடைய கலப்பை ஆயுதத்தை அவ மாட்டி ஒரு அமுக்கு அமுகனாரான் உடனே வெற்றி பெற காலம் அமுங்கிடுச்சு அது சின்ன பொண்ணா மாறிடுச்சு அப்புறம் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லி வேத கதை பொய் சொல்லலை நான் மிக இல்லை இப்படி கந்தர்வர்கள் பாட்டினாலே பிரம்மாவையும் மயக்கக்கூடியவர்கள் அந்த கந்தர்வர்கள் வந்து என்ன பண்றாங்க கீத்யா கீத்துனா பாடல்னு அர்த்தம் பாடலாலே கந்தர்வர்கள் சூரிய நாராயணனை தொழுகிறார்கள் கந்தர்வம் முக்கியகி கந்தர்வர்களுடைய தலைவர்கள் வந்து அங்கே தொழுகிறார்கள் கந்தர்வர்களுக்கு கண் அழகுன்னு சொல்லுவாங்க கந்தர்விர்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணு அழகா இருக்கும் இப்பவும் பாத்தீங்கன்னா சினிமா ஸ்டாருக்கெல்லாம் கண்ணு பெருசு பெருசா இருக்கும் பொம்நாட்டிகளுக்கு கண்ணு பெருசா இருக்கும் மற்றது இருக்கோ கண்ணு ரெண்டு அந்த மாதிரி பெருசா இருக்கும் அது வந்து கந்தர்விர்க்கு கண் அழக அதிகம் தெரியும் பொதுவாகவே சூரியனுடைய அம்சம் ஜாதகத்துல நல்லா இருந்தாலே கண்ணு நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க ஒரு அமைப்பு பாருங்க வந்து சூரிய யோகான்னு பேர் இருக்கு பத்துல சூரியன் இருந்து பத்தாம் இடத்துக்குடியவன் மூணாம் இடத்துல இருந்துட்டான்னா சனி இருந்தாலும் பாதகம் இல்லை அவன் பணம் புகழ் கல்வி அரசரடல் மதிப்பு அனைத்தும் உள்ளவனாக இருப்பான் எல்லாத்தை விட அவன் கண்கள் ரொம்ப அழகாக இருக்கும் பத்தாம் இடத்துல சூரியன் இருந்தாலே கண் அழகா இருக்குன்னு சொல்லுவான் சூரியனுடைய வெளிச்சமானவன் இல்லையா அப்படி சொல்லியிருக்கு அதுக்கு நேர் மாற அந்த யோகம்னு ஒன்று சொல்கிறான் அந்த யோகம்னா குருட்டு யோகம் குருட்டு யோகம்னா குருட்டு அதிர்ஷ்டம்னு இல்லை கண்ணு தெரியாத யோகம் குருட்டு யோகம் அதுக்கு என்னடா பேர் என்ன ரெண்டாம் இடத்துல புதனும் சந்திரனும் சேர்ந்து இருந்தால் அவன் ஒன்னும் பிறவிக்கு உடனா இருப்பான் இல்ல கண்ணோட பிறந்தாலும் பாதியா அவிஞ்சு போயிடும் கண்ணு ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்லேயாவது ஒரு ஆசிட் பட்டாவது இல்ல சக்கர வியாதி வந்தாவது அவனுக்கு கண்ணு விஞ்சு போகும் அது இரண்டாம் இடத்துல புதனும் சந்திரனும் இருக்கிறவர்கள் சூரியனை தொடர்ந்து தொழுதால் இந்த தோஷம் நீங்கி அவர்கள் அழகான கண் கண்களையும் கண் பார்வையும் பெறுவார்கள் அப்படின்னு ஜோதிஷ் சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு நீங்களும் கொஞ்சம் கொஞ்சம் ஜோசியம் படிச்சு நல்லது அதாவது ஜாதகம் பாக்குறதுக்காக இல்ல உங்களுக்கு இறையச்சம் அதிகமாகவும் இறைவனிடம் அணுகுமுறையை தெரிந்து கொள்ளவும் உங்களுக்கு ஜோதிஷம் ரொம்ப உதவும் இப்போ இந்த கந்தர்வர்கள் பாட்டு பாடுகிறார்கள் அவங்க வந்து இசைக்கும் அருண்கலைக்கும் உரியவர்கள் இசைக்கு அடிமையானவர்கள் அவங்க எதையுமே பாட்டில் தான் சொல்லணும்னு நினைப்பாங்க அந்த காலத்துல சினிமா பார்த்தீங்கன்னா ஒரு சினிமாவுக்கு நாற்பது பாட்டு முப்பது பாட்டு முப்பத்தஞ்சு பாட்டு இருக்கும் ஏண்டா அப்படின்னா நாலுனா கொடுத்து டிக்கெட்டு வாங்குறோம்ல ஒரு முப்பது பாட்டாக கூட இல்லைன்னா அப்புறம் என்ன அந்த படம் அப்படிமா இவங்க கொடுக்குற நாலு நாளுக்கு முப்பது பாட்டு வேணுமா பாத்தீங்கன்னா கணவனும் மனைவியுமே பாட்டில்தான் பேசிக்குவாங்க சாப்பாட்டுல உப்பு பத்தாடி கூட உப்பு காணவில்லை அப்படி ஆரம்பிப்பான் அதுக்கு பதில் அந்தமா அடுத்த ராகத்தில் வரல அவர் ரெண்டு வரையும் எடுத்துக்கிடுவாங்க இப்படியெல்லாம் பாடல் அதிகமாக இருந்த காலம் சங்கீதத்தை ரசித்த ஒரு சமுதாயம் இந்த கந்தர்வர்கள் அப்படிதான் கந்தர்வர்களுக்கு எதையுமே ப்ரொசேகா பேசப்படாது ராகமா தான் ஆனா மனிதனுடைய உள்ளம் இயற்கையிலேயே இசைக்க அடிமை ஏழு இசைக்கு மயங்கி நான் சிவன் சைவத்தில் கூட சொல்லுவாங்க அதனாலதான் ஆழ்வார்களும் நாயன்மார்கள் என்ன பண்ணாங்க பாடல்களுக்கெல்லாம் ராகத்தோட இசையமைச்சு இவங்க வந்து ஒரே நடையில் சொன்னா கேட்க மாட்டான் இசையில வந்து சொன்னா இசைக்கு மயங்கியாவது அவன் வருவான் அப்படின்னு சொல்லி இசையோடு பாடினார்கள் கீதையா கந்தர்வ பாடலாலே கந்தர்வ முக்கியஸ்தர்களாலே முகுகு முகுங்கிறதுக்கு முகர்முகுன்னு அடிக்கடி திரும்ப திரும்ப அடுத்த கேட்டகரி யாருடானேகி யதாத்ம அகிபதினா நாகலோகத்தை சேர்ந்தவர்கள் பத்தின தலைவர்கள் அஹி அப்படிங்கிறது இந்த பாம்ப குறிக்கும் அகீந்திரன் பாம்புக்கு ராஜாவாகிய ஆதிசேஷனை குறிக்கும் கடலூருக்கு பக்கத்துல இருக்கிற திருவஹீந்திரபுரத்துக்கு ஏன் அப்படி பேர் வந்தது அகீந்திரபுரம் அகீந்திரன் பாம்புகளுக்கு தலைவனாகிய ஆதிசேஷன் ஆதிசேஷன் அங்கே இருக்கிற பெருமாளுக்கு தேவநாத பெருமாளுக்கு விசேஷமா கைங்கரியம் பண்ணினா அதனால அகிந்திரபுரம் அதுக்கு முன்னால திரு சேர்த்து திருவஹீந்திரபுரம் அப்படின்னு அப்போ இந்த அகிபதி என்றால் வாசுகி நாகராஜன் ஆதிசேஷன் முதலிய நாகர தலைவர்கள் எல்லாம் அவர்கள் வந்து வழிபடுகிறார்களா அவர்களோடு சேர்ந்து வேற யார் நான் வழிபடுறதுனா யாத்துதானேஹி யாத்துதானேகின அரக்கர்கள் ராட்ச வந்து கெடுதல் பண்ணுவாங்களே தவிர அவங்க சொந்த நன்மைக்கு சூரியனை தான் அவர்களும் வழிபடுகிறார்கள் ராவணன் கூட சூரியனை வழிபட்டதாக இருக்கு எந்த இடத்துல பார்க்கிறோம் வாலியும் ராவணனும் முதன் முதல்ல சந்திக்கிற கட்டம் அது எப்போன ராவணன் திக்விஜயம் பண்ண போறான் அப்போ சந்தியா வந்தனம் பண்றதுக்கு அவருக்கு நேரம் ஆயிடுச்சு அப்போது கங்கை நதி கரையோரமாகவோ யமுனை நதி கரையோரமாகவோ போய் தீர்த்தத்தை கையில் எடுத்து சந்தியாபந்தனம் பண்ணலான்னு நினச்சபோது தண்ணி வந்து ரொம்ப கொஞ்சமாக சம்மரில் வறண்டு போன மாதிரி மண் தெரியுது ஆற்றில் தண்ணியே காணாம் இந்த ஜீவநதி வற்றாத ஜீவ தண்ணி ஏன் பிளாக் போச்சு அப்படின்னு பார்க்க நடந்து வந்தால் டேம் கட்டின மாதிரி ஒரு குரங்குடைய வால் அந்த நதியை மறைச்சிக்கிட்டு பார்த்தா குரங்கு ஜைகாண்டிக் சைஸாரு அந்த வால் மட்டும் எவ்வளவு நீளம்னா அந்த நதியின் இக்கரை தொடங்கி அக்கறை வரை அது ஆற்றின் குறுக்கே விழுந்திருக்கிறது ஆற்று நதியானது தடைப்பட்டு இருக்கிறது அதை பார்த்தான் ஒரு குரங்குக்கு கொழுப்பை பார்த்தியா அது வாழை கொண்டாந்து நதியினுடைய போக்கையை மாற்றிருச்சு இப்போ காவேரி தண்ணி திறந்து விட மாட்டேங்கிறாங்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இவன் என்ன பண்ணினா பல கொழுப்பினாலே தன்னுடைய கதையை வந்து அந்த குரங்கின் வாழுக்கு அடிப்பக்கத்துல அப்படியே நுழைச்சான் உள்ள தேங்காய் துருமாரி இப்படி திருவி உள்ள விட்டு அதை அப்படி தூக்கலாம் தூக்கினா தண்ணி வரும்ல அந்த வால் அப்படி அந்த பக்கம் விட்டு கிடாச்சிடலாம் அப்படின்னு ஏன்னா கைலாசமலையவே இவன் அசைச்சவன் இல்லையா ஆப்டர் ஒரு குரங்கு வாள் என்னன்னு ஆனால் இவன் நினைச்ச மாதிரி அது சாதா குரங்கு இல்லை அது வாலி இந்த வாலி இருக்கிறானே அவன் இந்திரனுடைய மகன் இந்திரனுடைய அம்சமாய் வந்தவன் ராவணனை கொல்வதற்காக அனுப்பப்பட்டவன் அவனும் சந்தியாவந்திரம் பண்ணிட்டு இருக்கலாம் கொஞ்சம் கையில தீர்த்தை எடுத்து அதுக்கு ஒரு டேங்க் மாதிரி அவரவருக்கு சக்தி இருந்தா செய்ய வேண்டிதானு அது மாதிரி அந்த மாதிரி ஒரு ஆர்டிபிஷியல் அவன் சந்தியாவந்தரம் பண்ணிட்டு இருக்கலாம் அவன் பார்த்தான் வாழை யாரும் நோன்ற மாதிரி இருக்குதே அப்படின்னு மந்திரம் சொல்லிட்டே திரும்பி பார்த்தா பத்து தலை உள்ள ஒருவன் தன் கதையினாலே வாழை தூக்குறாங்க தெரிஞ்சது சரி மந்திரம் சொல்லிட்டு இருக்கிற சமயத்தில் இடையில விட்டுட்டு அவனோட பேசவும் முடியாது அவனோட சண்டையும் போட முடியாதுன்னு இந்த பக்கம் மந்திரம் சொல்லிக்கிட்டு இந்த வாலால ஒரு அமுக்கு அமுக்கினான் அவ்வளவுதான் இவன் கதை மாட்டிக்கிச்சு கதை மாட்டு கதையை பார்த்தா வரல சரி கதை போனா பரவாயில்ல நம்ம தப்பிச்சு போடா அப்படின்னு சொல்லி கதையை விட்டுட்டு அந்த இடத்த விட்டு நகரத்துக்கு முயற்சி பண்ணா வாலி தெரிஞ்சு பார்த்தா என்ன நடந்தது அப்படின்னா அவன் கதையை விட்டுட்டு ஓரளவு தெரிஞ்சது இது யாரு என்கிட்ட சேட்டை தப்ப கூடாது நெத்திக்கும் இவன் தொங்குறான் வாரியோட மூஞ்சி தொங்குறான் இவன் மந்திரத்தை சொல்லி முடிச்சிட்டு ஆரணி அப்படின்னு ஐயோ விட்டுரு விட்டுரு விட்டுரு விட்டுரு அப்படிங்கனா கீழே இறக்கணு யாரா நான் பிரம்மாவனுடைய வழியில வந்தவன் பிரம்மகுலம் புலசிய மகரிஷியனுடைய வம்ச வாரிசு என் பேரு ராவணன் தசகண்ட எனக்கு பேர் உண்டு பிரம்மா கிட்ட வரம் வாங்கியிருக்கேன் சிவன் கிட்ட வரம் வாங்கியிருக்கிறேன் என் மகிமை தெரியாமல் என் அல்பூச்சி மாதிரி நான் நினைக்கிறேன் அப்படின்னா உன்னை பார்த்தா பூச்சியை பார்த்த மாதிரி தான்டா இருக்கு அப்படின்னு அப்படியே பொண்ணாந்து அவனுடைய மகன் அங்கதனுடைய தொட்டில கடி தொங்க விட்டான் இங்கேயே தொங்கிட்டு கிடறான்னு அங்கதனுக்கு இதை பார்த்தா ஒரே சிரிப்பை ஐயா பத்து தலை இருபது கையை கிடக்குது அப்படின்னு அவன் பாட்டு கைது விளையாடிக்கிட்டே இருந்தான் அப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு ராவணன் அழுது வாலிக்கிட்ட மன்னிப்பு கேட்டேன் என்ன ரிலீஸ் பண்ணுறான் அப்படின்னான் இப்படியாக இந்த ராட்சசர்கள் கூட சந்தியாபந்தனம் பண்ணுகிறார்கள் உங்களுக்கு கோகர்ணேத்திரத்தினுடைய கதை தெரியும் சிவபிரான நோக்கி ரொம்ப நாள் தவம் இருந்து ராவணன் ஆத்மலிங்கத்தை பெற்று வந்தான் அந்த ஆத்மலிங்கத்தை இவன் கொண்டு போக விட்டால் இந்த ஆத்மலிங்கம் ராவணுடைய அரண்மனையில இடம்பெற்று விட்டால் இவனை தோக்கடிக்க யாராலும் முடியாது என்று தேவர்கள் ஒரு சதி செய்து இவன் வர்ற வழியில இவனுக்கு சந்தியாவந்தனம் பண்ணணும் அப்படிங்கிற நேரம் வந்தப்போ இந்த லிங்கத்தை கொடுத்த சிவன் என்ன சொல்லியிருந்தா நீ இது தரையில வச்சினா எந்த இடத்துல வைக்கிறியோ அந்த இடத்துலயே அது வேறு விடும் அப்புறம் பேத்து எடுக்க முடியாது அப்புறம் என்ன குறை சொல்லக்கூடாது எங்க போய் பிரதிஷ்ட பண்ணணும்னு அங்க வரைக்கும் நீ கொண்டு போகணும்னு சொல்லியிருக்கேன் இப்ப சந்தியா வந்த வேலை வந்துருச்சு என்ன பண்றதுன்னு தெரியல அந்த நேரம் பார்த்து தேவர்கள் எல்லாம் சேர்ந்து விநாயகர் அனுப்பிச்சு அவர் மாடு மேய்கிற பையன் மாதிரி வந்தாரு பார்த்து என்ன தடுமாறி நிற்கிறீர் என்ன செய்யுறீ அப்படின்னா தம்பி தம்பி நான் போய்கின்ற கர்மங்களை முடிச்சிட்டு வர்ற வரைக்கும் இதை கொஞ்சம் கையில வச்சுக்கோப்பா அப்படின்னு சொல்லி கையில வச்சுட்டு அவன் போய்டான் அவன் சூரிய வழிபாடு பண்ண தான் போனான் அவன் பாதி மந்திரம் சொல்லிக்கிட்டு இருக்கிற போதே இவன் என்ன சொன்னான் விநாயகர் என்ன சொன்னாரு அப்பா இது ரொம்ப கணக்குதரா என்னாலும் தாங்க முடியாது நான் பத்திரமா தரையிலேயே வச்சுட்டு நான் போயிருக்கி வந்து எடுத்துக்கோ அப்படின்னா டிட்டி டிட்டே இருடா அப்படியேண்ணா இல்லை இல்லைன்ட்டு அப்படி வச்சுட்டு அப்படியே போயிடும் உடனே அந்த இடத்துலயே அந்த லிங்கமானது பெரிதாயி இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் கோகர்ண கேத்திரத்திலே அது லிங்கமாக நிலை விட்டது அப்படின்னு படிக்கிறான் ராட்சசர்களுடைய பலத்துக்கு ரகசியமே என்னன்னா அந்த சூரிய வழிபாடு தான் அதனால சொல்ற யாதுதானே யதாத்ம யதாத்மன்ன ஆத்மாவை அடக்கி உள்ளத்தை அடக்கி ராட்சசர்கள் ஏன் உள்ளத்தை அடக்குகிறார்கள் என்றால் அவங்க புத்தி சதா கெட்ட வழியிலேயே போய்கிட்டு அதனாலதான் உங்களுக்கு ராட்சசன்னு பேரு இப்போ கம்சனை பத்தி உங்களுக்கு தெரியும் கிருஷ்ணாவதாரத்தில் இந்த கம்சன் யாருடைய பிள்ளைன்னு உலகம் நினைச்சிக்கிட்டு இருக்கு தெரியுமா உக்ரசேன மகாராஜாவுடைய பிள்ளைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கு ஆனால் உண்மை அது இல்லை உக்ரசேன மகாராஜா பத்மாவதி என்ற ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டார் அந்த பத்மாவதி யாருன்னா விதர்பிரதேச ராஜாவுடைய மகள் கல்யாணம் பண்ண பிறகு இந்தம்மா அவர் கள்ளக்காதல் யார் மேலடானா குபேரனுடைய தூதுவன் ஒருத்த இருந்தா கோபிலன்னு அவன் மேல கள்ளக்காதல் இவங்க ரெண்டு பேரும் கூடி பிறந்த பிள்ளதான் கம்சன் இந்த கம்சன் கோபிலனுக்கு பிறந்தவன் தான் நினைச்சு நினைச்சா செல்லமா வளர்த்தான் இந்த ரகசியம் நாரதருக்கும் சில தேவர்களுக்கும் மட்டும்தான் தெரியும் அவன் இன்னொருத்தருக்கு பிறந்த பிள்ளை யாதாலே அவன் வளர்ந்து ஆளான அப்பாவுக்கு ஜெயிலில் போட்டு இவன் போய் சிம்மாசனத்தில் உட்காந்து செய்ய மாட்டான் அப்ப அவன் ராட்சசன் கம்சன் வந்து பிறவியிலே ராட்சச பிறவி ராட்சசன் வெறும் ஜாதியால் மட்டும் வருவதல்ல சில வேலைகளிலே ராட்சச வேலைன்னு சொல்லப்படும் வேலை இருக்குது அந்த ராட்சச வேலையில சில காரியங்கள் செஞ்சா அது அசுரத்தனமா முடியும்னு சொல்லுவாங்க இந்த ராவணனை பெற்றெடுத்த கைகசி தேவியும் அவனுடைய தந்தை மகரிஷியும் பெரிய ஞானத்திலே தேர்ந்தவர்கள் சாத்விகமானவர்கள் அவங்க ராட்சசன்னே கிடையாது ராவணனுடைய அம்மா அப்பா ராட்சசங்க கிடையாது நல்ல முனிவர்கள் தான் ஆனால் பிரதோஷ வேலையின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த பிரதோஷ வேலையிலே அந்த அம்மாவுக்கு மன்மதமானம் அடிபட்டு அதில் நாட்டமாகி கணவன் தடுக்க தடுக்க அவரோடு சேர்ந்ததுனாலே ராட்சசன் பிள்ளையா போறான் அப்போ அவர் சொன்னார் ஏய் இது வந்து தகாத வேலையடி இது பிரதோஷ வேலைன்னா அம்மா கேட்கல சரி விதி விளையாடுது பிறக்க பிள்ளை ராட்சசனாக இருப்பான் அப்படின்னு சொன்னார் அந்த அம்மா உட்காந்து எழுதிச்சா ஐயோ அப்படின்னு அழுவாக அவனை ஆண்டவனே இறங்கி வந்து அடிப்பான் அந்த பெருமை இருக்கு உன் மகனை பகவானே கொண்டாங்கிற ஒரு பெருமை உனக்கு இருக்கும் போ அப்படின்னு சொன்னார் அப்போ ராவணனுடைய முன்னோர்கள் ராட்சசர்கள் இல்லை ராவணனுடைய அப்பாவும் ராட்சசர் இல்லை அம்மாவும் ராட்சசி இல்லை நல்ல ரிஷி கூட்டம் தான் ராட்சச வேலையிலே கூடியதுனால பிள்ளை அப்படி பிறந்துச்சு அப்படிதான் இப்பவும் வந்து நம்ம மனிதர்கள் ராட்சசர்கள் பிறக்கிறார்கள் இந்த தெரியாதனமாக ஒரு கொச்சியாக ஒரு பழமொழி சொல்லுவோம் அம்மாவாசையில் பிறந்த போய் அகைக்கே போய்ட்டுன்னு சொல்லுவான் அதுக்கு என்ன அர்த்தம்னு அமாவாசை அன்னைக்கு பிறக்கிறவேன்னு அர்த்தம் இல்லை அமாவாசை அன்னைக்கு நிறைய அமாவாசை எப்போ கருக்கூடினால் அவன் அசுராம்சமாக இருப்பான் உங்களதான் அமாவாசை அன்னைக்கு கணவன் மனைவி பிரிஞ்சு வேண்டியது என்று சாத்தனம் சொல்கிறது அமாவாசை அன்னைக்கு பிறந்தவன்னு சொன்னால் அது இடக்குற இடக்கலாக சொல்கிறான் எடுக்கிற இடக்கல்னா அமங்கலத்தை நான் போய் பின்பக்கம் போயிட்டு வரேன் கொஞ்சம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் டாய்லெட்டுக்கு போயிட்டு வரேன்னு அர்த்தம் அப்படின்னு அது விவரம் தெரியாமல் ஏங்க பின்பக்கம் போகிறீங்க நானும் துணைக்கு வரேங்கன்னு சொல்கிறது நம்ம போய்ட்டு வாங்கன்னு சொல்லிவிடும் இல்லை சில பேர் இன்னும் மறைமுகமாக நான் கால் கழுவிட்டு வரேன் அப்படிம்பாங்க எங்கள் கால் சுத்தமாக தானேங்க இருக்குது அப்படின்னு சொல்லப்படாது அவங்க வேற ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னு அர்த்தம் அது மாதிரி அம்மாவாசை அன்னைக்கு பிறந்தவன் அர்த்தம் என்னென்னா அவனுடைய தாயின் தகப்பனம் அம்மாவாசை அன்னைக்கு கூடி அவன் கரு கூடி இருக்கிறான்னு அர்த்தம் அந்த நேரத்தில் பிறக்கிற பிள்ளையெல்லாம் ராட்சச பிள்ளையாக தான் இருக்கும் அதை நீங்கள் பார்க்கலாம் சில பேர் அதுக்கு தப்பாக அர்த்தம் பண்ணிக்கிட்டு அம்மாவாசை அன்னைக்கு பிறந்த குழந்தையெல்லாம் அயோக்கிய பையனு சொல்லி கணக்கு பண்ணுறாங்க அது உண்மையில்லை ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அம்மாவாசை அன்னைக்கு பிறந்தவங்க ரொம்ப நல்லவங்கள்லாம் இருக்கிறான் அதுக்கு உள்ள அர்த்தம் இதுதான் அதனால ராட்சசர்கள் என்பது குணத்தினால் நிர்ணயிக்கப்படுகிறார்கள் அவங்க யதாத்மா என்றால் தன் உள்ளத்தை அடக்குகிறார்கள் அவங்க உள்ளத்தை அடக்கினா தான் அவங்களால சாமி கும்பிட முடியும் அவங்க உள்ளத்துக்கு உத்தரவு போடணும் சதா சர்வகாலமும் அதர்மமான சிந்தனைகளிலேயே ஆழ்ந்து கிடக்கும் அதனால உள்ளத்தை அடக்குகிறார்கள் யாதுதானே யதாத்ம சார்க்யம் சார்க்யம்னா காணிக்கை தெய்வத்துக்கு கொடுக்குற காணிக்கையை அர்க்யம்னு சொல்றது சார்கியம்னு அர்கியத்தோடு சாத்தியி முனிந்திரி முதித கமமனோ மோட்சிபிகி அடுத்து சில பேரு காணிக்கை பொருளோடு சாத்தியர்கள் முனிந்திரர்கள் முனிந்திரர்கள்னா ரிஷிகளிலேயே தலைமையானவர்கள் அது யார் ரிஷியில தலைமையானவர் அப்படின்னா நம்மெல்லாம் தாடியை பார்த்துட்டாலே சித்தரு முனிவர் நினைக்கிறோம் அதெல்லாம் லோ கேட்டகரி வசிஷ்டரும் சப்தரிஷிகள் போன்ற முனிந்தர்கள் என்ன பண்றாங்க முதிட்ட தம மனஹா முதித்தமன தமனா மிகவும் முதித்தனா மகிழ்ந்த மனோனா மனசு மிகவும் மகிழ்ந்த மனசோடு அவனை வழிபடுகிறார்கள் அதாவது சூரிய நாராயணனை பார்த்தா ஞானிகளுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குமா ஏன்னா இவர்கள் ஞானத்திலே இறங்கியவர்கள் உலகை வெறுத்தவர்கள் மோட்சத்திலே நாட்டம் கொண்டவர்கள் இவங்களுக்கு மோட்சம்தான் முக்கியம் அப்படி இருக்கிற போது சூரியன் பிரத்யட்ச நாராயணன் என்பதை உணர்ந்தவர்கள் அவனை பார்த்த உடனே இந்த பரமாத்மாவை பார்ப்பதற்காகத்தானே நாம் இவ்வளவு காலம் தவம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி ஏங்கி இருப்பதனாலே சூரியனை பார்த்த உடனே மகிழ்ச்சியோடு பூஜை செய்கிறார்கள் இந்த ராமன் தண்டகாரணியத்துக்கு போறான் தசரதனாலேயே காட்டுக்கு விரட்டப்பட்ட ராமன் காட்டுக்குள்ளே நுழையறான் தண்டகாரணியத்துக்குள்ளே நுழைஞ்ச உடனே அங்கு இருக்கிற ஆசிரமங்களில் வாழக்கூடிய முனிவர்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக தேடி வருகிறார்கள் வந்து என்ன சொல்றாங்க ஒருத்தர் ஆயிரம் வருஷம் தவம் பண்ணவர் ஒருத்தர் பத்தாயிரம் வருஷம் தவம் பண்ணவர் அவங்கெல்லாம் என்ன தெரியுமா சொல்றாங்க நாங்கள் இவ்வளவு காலமும் இந்த உடம்பை விடாம வச்சிருந்தது எதுக்கு தெரியுமா நீ வருவே உன்னை கண்ணால் பாப்போங்கிறதுக்காகத்தான் ஏன்னா இதுநாள் வேறு நாங்கள் வந்து உள்ளுக்குள்ளே அகக்கண்ணிலேயே உன்னை பார்த்தோம் கோவிலில் விக்கிரகங்களாக பார்த்தோம் இப்படி பூர்ண அவதாரமா தொட்டு உணரக்கூடியவனாய் பேசக்கூடிய ஒரு அவதாரமாய் பார்க்கக்கூடிய வாய்ப்பு எங்களுக்குலாம் கிடைக்கல ஆனால் நீ வருவாய் என்று எங்களுக்கு தெரியும் பிரம்மா சொல்லியிருக்கிறார் இந்த ராம அவதாரம் நடப்பதை எப்போது ராமன் வருவதை எப்போது என்று காத்திருந்தோம் உன்னை பார்த்து விட்டோம் இனி நாங்கள் எங்களுடைய இலக்கை நோக்கி போவோம் என்று சொல்லி மற்ற உலகங்களுக்கு புறப்படுகிறார்கள் அந்த ராமாவதாரத்தை கண்ணால் பார்க்கறது அவ்வளவு அரிய விஷயம் வெரி ரேர் சபரி என்று ஒருத்தி இருந்தால் அவள் மதங்கமாமனிவருக்கு மிகவும் குருசேவை செய்ததுனாலே அவர் மகிழ்ந்து என்ன பண்ணினா நீ எனக்கு பண்ணின குருசேவைக்கு தக்க பரிசாக நான் உனக்கு ஒன்று கொடுக்குறேன் என்னென்னா இப்போ நான் வந்து பிரம்மலோகத்துக்கு போகிறேன் என்னுடைய தபசு முடிந்து விட்டது நான் சித்தியடைந்து விட்டேன் நான் நினைச்சா என்னோட ஒன்றையும் கூட்டிகிட்டு போக முடியும் ஆனால் நீ இரு வரைக்கும் எனக்கு செய்து தவறு ஒரு சேவைக்கு ஒரு பரிசாக ஒரு ரகசியம் உனக்கு சொல்ல போகிறேன் என்னன்னா இன்னும் கொஞ்ச நாளையில் வைகுண்டத்தில் இருக்கிற ஸ்ரீஹரி தசரதனுக்கு மகனாக ராமன் என்ற பெயரிலே பிறந்து காட்டுக்கு வந்து தன் மனைவியை தேடி கொண்டு இந்த வருவான் அப்போது நீ அவனை நேரிலே கண்டு தரிசித்து அவனுக்கு சேவை செய்து உன்னுடைய ஜென்மம் சார்த்தகமாகும்படியாக ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கொள் என்று சொல்லிவிட்டு போகிறான் அதுக்கு ஏதாவது ராமன் அப்புறம் வர்றார் அந்த ராம ஆசிரமத்தை கூட்டுட்டு போய் பழங்கள் எல்லாம் கொடுத்து உபசரித்தான்னு நம்ம படிக்கிறோம் அவனை கண்ணால பாக்குறதுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் இப்ப அந்த காட்சியை இந்த முனிவர்கள் பார்க்கிறார்கள் நமக்கு வெறும் வெள்ள வட்டமா தெரியக்கூடிய சூரியனுக்குள்ள இருக்கிற நாராயணன் அவர்களுக்கு பிரத்யமாக திருமேனியோடு காட்சி தருகிறான் அதத்தான் சொல்ற முதித்தம மனக மிகுந்த மகிழ்ச்சி அடைந்த மனம் உள்ளவர்களாக மோட்சி பிகி மோட்சி முக்தியிலே நாட்டம் உள்ளவர்களாக அர்த்தம் மோக்ஷத்தில் நாட்டம் உள்ளவர்களா இருப்பவர்களை முமூட்சுன்னு சொல்றது இந்த இடத்துல மோட்சு முக்தி நாட்டம் உள்ளவர்களாலேன்னு அர்த்தம் அதாவது முக்தி தான் நமக்கு வேணுங்கிறதுல ரொம்ப பிடிவாதமா இருக்கிறவங்க கேரளாவில பதினாறாவது நூற்றாண்டுல பூந்தானம் என்று ஒரு மகான் பிறந்தார் நம்பூதிரி பிறந்தார் அவர் வந்து ரொம்ப நாள் குழந்தை இல்லாம பகவானை பிரார்த்தனை பண்ணி ஒரு குழந்தை பிறந்தது அந்த குழந்தை வளர்ந்து அன்னப்பிராசனம்னு சொல்லுவாங்க அன்னப்பிராசனம்னா முத முதன்னு சாதம் ஊட்டுறது இப்போ ஆடு மாடு நாய்க்கெல்லாம் யாரும் அன்னப்பிராசனம் பண்ணுறதில்லை அது இஷ்டத்துக்கு மே ஆரம்பிச்சிடும் மனுஷ குழந்தை ஒரு நல்ல முகூர்த்தத்தில் அதுக்கு முதலுக்கு அவ்வளோ சாதம் ஊட்டணும் அப்போ தான் அது வயிற்று பசி இல்லாமல் வாய்க்கு சோறு கிடைக்கலங்கிற பஞ்சம் வராமல் கடைசி வரைக்கும் நல்ல சாப்பாடாக சாப்பிடணும்னு சொல்கிறது அதனால அந்த காலத்தில் பெரியவங்க என்ன பண்ணாங்க குழந்தைக்கு மொதல் முதல்ல சோறு ஊட்டுற அதுக்கு ஒரு சடங்கு வச்சு அதுக்கு அன்னப்பிராசனம்னு பேர் வச்சு நான் முகூர்த்தம் வச்சு பெரியவங்களை கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ண சொல்லி முதல் கவலை சோறு ஊட்டுறதுன்னு பழக்கம் அப்போ மகான்களை கூப்பிட்டு விருந்து வைப்பாங்க அன்னப்பிராசன தினத்தன்று அந்த குழந்தை மெல்ல மெல்ல குறுநடை நடந்து தவிழ்ந்து பாயாச சட்டியில் போய் விழுந்துருச்சு அந்த பாயாசம் கொதிக்குது சுடச்சுட இருக்கிற பாயாச சட்டியில் போய் விழுந்துருச்சு அந்த குழந்தை இறந்து போச்சு அந்த குழந்தைய கையில் வச்சுட்டு பூந்தானம் அழுகிறார் குழந்தை இல்லை குழந்தை இல்லைன்னு கதறினேன் நீ கொடுத்த நீ எடுத்த இப்படி பண்ணிட்டியப்பா அப்படின்னு யோசனை பண்ணார் அப்போ சில பேர் சொன்னாங்க இன்னொரு குழந்தைக்கு விண்ணப்பம் பண்ணுங்க வேணா ஐயா கிருஷ்ணன் ஒருத்தன்தான் எனக்கு குழந்தை அப்படின்னு மானசீகமாக குழந்தை கண்ணனையே பாலகிருஷ்ணனையே தன் சிசுவாக பாவித்து சதா குருவாயூரில் சேவை செய்வார் வழிபாடு நடத்துவார் ஞானப்பானை என்று புத்தகம் எழுதினார் ஸ்ரீ கிருஷ்ண கர்ணாமృతமند உருபுதஹ மெயினார் பலபல அற்புதமான புத்தகங்களை எழுதினார் ஆனா இதெல்லாம் மலையாளத்துல எழுதினார் संस्कृतல எழுதல ஏனா அவருக்கு संस्कृतம் தெரியாது அவளோ விதுவான் இல்ல அதனால இந்த புத்தகங்களலாம் வந்து சூப்பர்வைஸ் பண்ணி டिक्टேட்டட் ஒரு இன்விஜிலேஷன் மாதிரி பண்ணணும்னு சொல்லி நாராயண பட்டத்ரி வந்து இருந்தாரே யாரே இந்த நாராயணியம் எழுதினாரே அவருகிட்ட கொண்டு போய் காமிச்சா அவரே என் அந்தஸ்தா என் படிப்பேன்னா என் தரமண்ணா உன்ன மாதிரி மலையாளத்தில் எழுதுன பாட்டெல்லாம் நான் படிக்கணும்னு எனக்கு என்ன தலைவதியாக போடா அப்படின்ட்டு இதை போய் பெருமாண்டை சொல்லி அழுதார் உடனே என்ன பண்ண அவனுக்கு விட கொழுப்பாய் போச்சா அப்படின்னு சொல்லி அவர் ஏற்கனவே வாத நோயில் அவதிப்பட்டு இருந்தவர் அந்த நோய் வந்து நாராயணியும் பாடினதுனால தான் போச்சவருக்கு அந்த வாத நோயை மறுபடி கொடுத்துட்டார் விழுந்த அழுதார் அப்போ சொன்னார் என்னுடைய பக்தன் உன் வீடு தெரியும் வந்தால் அவனை என்ன எழுதமாக பேசி அனுப்பிச்சிட்டேன் ஒழுங்காக அவன் எழுதின புஸ்தக பிறம் திருத்தி கொடு அப்போ தான் உனக்கு குணமாகும் அப்படின்ட்டு அப்புறம் நாராயண பட்டத்திரி அவர் கால விழுந்து மன்னிப்பு கேட்டேன் அவ்வளவு பெரிய மகானா இருந்தார் கடைசி காலத்திலே போற காலம் தொண்ணூத்தி மூணு வயசு வரைக்கும் உயிரோட இருந்தார் வருஷா வருஷம் மாச மாசம் குருவாயூருக்கு போற வழக்கம் உள்ளவர் தொண்ணூறு வயசு ஆயிடுச்சு நடக்க முடியல அப்ப குருவாயூரப்பான் என்ன செய்வேன் அப்படின்னா குருவாயூரப்பன் தோன்றி சொன்னாரா இதுக்கு மேல நீ குருவாயூருக்கு வர நீ எந்த கோவிலில் போய் சேவிச்சாலும் அங்கே உனக்கு மட்டும் நான் குருவாயூரப்பனாக காட்சி தருவேன் அப்படின்னு ஒரு வரம் கொடுத்தார் அதனால் இவர் எந்த லோக்கல் கோயிலுக்கு போய் பார்த்தாலும் இவர் கண்ணுக்கு மட்டும் குருவாயூரப்பன் தெரியவாரா அவ்வளோ மகானாக இருந்தார் திடீர்னு ஒரு நாள் வந்து என்ன சொன்னார் நாளை காலையில் உனக்கு எல்லாரும் பார்க்க வைகுண்டத்திலிருந்து புஷ்பகுபிமானத்தை அனுப்பி உனக்கு கூப்பிட்டுக்க போகிறேன் வைகுண்டத்துக்கு இப்போவே நீ செய்ய வேண்டிய கடைசி வேலைலாம் செஞ்சுட்டு யார் யார்கிட்ட சொல்லணுமோ சொல்லிவிடு எல்லா செட்டில்மெண்டும் பண்ணிடுவேன் அப்படின்ட்டார் உடனே இவர் வந்து எல்லாரையும் பார்த்து கொடுக்க வேண்டிய காசெல்லாம் கொடுத்து வாங்க வேண்டிய காசெல்லாம் வாங்கி எல்லார்டையும் சொன்னார் நான் ஊருக்கு போகிறேங்கிற மாதிரி நாளைக்கு நான் வைகுண்டம் போகிறேன் காலைல பத்து மணிக்கு அங்கே இருந்ததும் வருமா அப்படின்னா எல்லா சிரிக்குது இந்த ஆளுக்கு வயசான உடனே புத்தி பிறண்டு போயிச்சு இனிமேல் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி திருவள்ளுவர் டிரான்ஸ்போர்ட்டில் ரிசர்வேஷன் பண்ண மாதிரிலாம் சொல்கிற இவரு நாளைக்கு ரதம் ஒரு தம்பி இருக்கு அப்படின்னு கேள்வி பண்ணாங்களாம் அப்போ அவர் வந்து கோபப்படாமல் சொன்னாரா உங்களில் யாருக்காவது என் கூட மோச்சம் வரணும்னு ஆசையாக இருந்தால் சொல்லுங்க உங்களையும் நான் கூட்டிகிட்டு போகிறேன் அவருடைய ஓன் ஒய்ஃபே கேள்வி பண்ணிடுச்சு அவருடைய குடும்பத்தில் யாருமே நம்பல அப்போ அன்னைக்கு ராத்திரி அவருடைய வேலைக்காரி மட்டும் கிட்ட வந்து சாமி நீங்க நாளைக்கு வைகுண்டம் போறபோது என்னையும் கூட்டிட்டு போயிருங்க சாமி அப்படின்னு நிச்சயமா கூட்டிட்டு போறேன் கரெக்டா பத்து மணிக்கு ரெடியாரு அப்படின்ட்டு இவர் சொன்ன மாதிரி மறுநாள் பத்து மணிக்கு எல்லாரும் பார்க்க வைகுண்டத்திலிருந்து ஒரு புஷ்பபிமானம் வந்தது கருடாழ்வாரி அவருடைய கையை பிடிச்சி தூக்கி மேலே வான் இந்த வேலைக்காரி சாமி நான் அப்படின்னா வாமா அப்படின்னு சொல்லி அந்த பொம்பளையும் கையை பிடிச்சி கூட்டி மேலே வச்சு அதை பறவைச்சு பறக்க ஆரம்பித்த பிறகு இவருடைய ஒய்ஃப் கத்துது அய்யோ நான் நான் நான் தெரியாமல் சொல்லிட்டேன் தெரியாமல் சொல்லிட்டேன் இங்கே இருக்கிறவனால் புலம்புறான் சாமி என்னை கூட்டிக்க சாமி என்னை நோ இட் இஸ் டூ லேட் அவருக்கு ரெடி மனசு ஆனால் பகவானுக்கு கோபம் இந்த மகானை எப்படின்னா கேள்வி நானு நேற்று அறிவு கேட்ட பயில கிடங்கடா எங்க அப்படின்னு கூப்பிட்டு அவ்வளோ பெரிய ஞானி என்று சொல்லுவார் இப்போ இந்த பூந்தானம் பிறந்த நாள் முதல் கொண்டு கடைசி வரைக்கும் அவருக்கு வாழ்க்கையில் இருந்த ஒரே லட்சியம் என்ன தெரியுமா இந்த மோட்சி சொல்றாரு அப்படிப்பட்டவர் தான் எனக்கு அவர் கேட்டிருந்தா என்ன வேணாலும் கொடுக்க ரெடியா இருந்தார் குருவாயூரப்பன் குருவாயூரப்பன் அவருக்கு வசப்பட்டு கிடந்தார் தங்கத்து மேலே ஆசைப்பட்டிருந்தா யானை உயிரத்துக்கு கொட்டி கொடுத்துருப்பார் ஆனால் இவர் கேட்கலையே எனக்கு கடைசி வரைக்கும் கைகால் சுகத்த கொடு பசி இல்லாமல் சாப்பாட்டை கொடு கட்டிக்கிறதுக்கு துணியை கொடு ஒண்ணு மறக்காம வை வேற ஒன்னும் வேண்டாம் அதான் கேட்டிருந்தேன் அவங்கதான் மோட்சி பிகின்னு முக்தியின் மீது ஆசை உள்ளவர்கள் அவர்களுக்கு பகவானை பார்த்தாலே அப்படியே சந்தோஷமா இருக்கணும் இவர்தான் ஒரு தடவை இவர் மேல பகவானுக்கு எவ்வளவு பிரியம் இருந்ததுன்னா அமரப்பிரபு அப்படிங்கிற நாமத்தை ஒரு ஒழுங்கா சொல்ல தெரியாம மரப்பிரபு மரப்பிரபுன்னு சொல்லி கும்பிட்டாரான் இவருக்கு சம்ஸ்கிருதம் வராது போவான் உடனே இந்த நாராயண பட்டத்தறி போன்ற மற்றவங்கள் எல்லாம் ஐயோ உனக்கு தெரிஞ்சா சொல்லு தெரியாட்டியா ஏன் கொல்ல பண்ற சம்ஸ்கிருதத்தை அமரப்பிரபுன்னு இருக்காத போய் மரப்பிரபுன்னு சொல்றியா அப்படின்னு உடனே இவர் சரின்ட்டு அதை சொல்லி பார்த்தாரம் வாயில வரல விட்டுட்டார் வேணாம்ப்பா நமக்கு எதுக்கு எதுன்ட்டு உடனே இவரை யாரு கண்டிச்சாங்களோ அவங்க கனவுல பெருமாள் தோன்றி ஏன்டா எனக்கு மரப்பிறப்புன்னு ஒரு நாம இருக்கு தெரியுமாடா முண்டான் மரங்களுக்கெல்லாம் நான் தலைவன் அதை சொல்லித்தானடா அவன் கும்பிட்டான் அவன் ஏன்டா கெடுத்தே நீ உனக்கு மோச்சல் இல்லைடா போடா அப்படின்ட்டு அப்புறம் எல்லாம் வந்து இவங்க காலில் விழுந்தாழுது அன்னையிலிருந்து அந்த ஊருக்கு அத்தனை பேரும் ஒழுங்காக மரப்பிரப்புன்னு தான் சொல்லுவேன் எவனாவது அமரப்பிரப்புன்னு சொல்லினா தொலைச்சு போட்டேன் அப்படின்ட்டு அதனால் இது குருவாயூர் கோயிலுக்கு எதிராக இருக்கிற விரக் மாலை சாத்தி அங்கே குருவாயூர் அப்படி இருப்பதாக பாவித்து அதை மரத்தை சுத்தி மரப்பிரபு மரப்பிரபுன்னு இன்னைக்கு வரைக்கும் சொல்றதாக ஒரு நியமனம் உண்டு எதுக்கு சொல்ல வர மோட்சத்திலே நாட்டம் உள்ள மகான்கள் கோடியிலும் கோடியிலும் ஒருவராக இருப்பார்கள் பட்சபாதாத் பட்சபாதாத்னா பட்சம் என்றால் ஒரு பக்கம் பாதம் ஏதாவது பிரியம் அதாவது இந்த ஜீவாத்மா என்பது பரமாத்மாவிடமிருந்துதான் உற்பத்தி ஆகிறது பரமாத்மாவினுடைய ஒரு அம்சம்தான் ஜீவாத்மா அதனாலே ஆத்மாவும் ஆத்மாவும் ஒரு ஜாதி என்ற பக்ஷபாதத்தினாலே பரமாத்மா மீது அன்பு கொண்டு இவங்கள்லாம் வந்து பகவான் அன்பு கொண்டதுனாலே அப்படி சந்தோஷப்படுகிறார்கள் துதிக்கிறார்கள் அப்படின்னு சொல்றேன் அந்த பகவான் மேல உள்ள அன்பானது எப்படி இருக்கும்னு சொன்ன தனக்கு ஒண்ணு வேணும்னு ஆசைப்படாது ஆனால் பகவானுக்கு சேவை செய்கிறதுக்கு வாய்ப்பு வேணுமென்னு ஆசைப்படும் சீதை ராமன் கூட காட்டுக்கு வரணும்னு ஆசைப்பட்டா ராமன் சொன்னால் காடுன்னா என்ன நினச்சிட்டு இருக்க உங்கள் அப்பா கூட நினச்சிட்டு இருக்கிறியா காடுனா ஒரே கல்லும் முள்ளுமாக இருக்கும் புலி சிங்கமெல்லாம் இருக்கும் படுக்கிறதுக்கு பெட் இருக்காது போர்வை இருக்காது தனாணி இருக்காது சாப்பிட்றதுக்கு கஞ்சி கூட கிடைக்காது காய் கிழங்கு தான் கிடைக்கும் தூங்கும்போது கொசுவெல்லாம் கடிக்கும் அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தோம் அதுக்கு அவசரம்னா நானும் இந்த கதையெல்லாம் கேட்டிருக்கேன் இது நீ ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நான் காட்டுக்கு வருவேன் அப்படின்னா முடியாது அப்படின்னா அழுது பார்த்தா கதறி பார்த்தா காலில் விழுந்து கெஞ்சி பார்த்தா நான் விஷத்தை குடிச்சு செத்துப்போவேன்னு மிரட்டி பார்த்தா ஒன்றுக்கும் ராமன் மசையில கடைசியாக ஒரு அஸ்திரை தடுத்து விடுறா என்ன அப்படின்னு இப்போ தான் ஒரு செய்தி எங்கள் அப்பா வாழ்க்கையில் பெரிய தப்பு ஒன்று பண்ணிட்டாரு என்னன்னா என்னை வந்து ஒரு பேடிப்பயருக்கு கட்டி கொடுத்துட்டாரு ஆம்பளை மாதிரி தோற்றம் அளிக்கக்கூடிய ஒரு பொம்பளைக்கு கட்டி கொடுத்துட்டாரு அந்த ஆளுக்கு என்னை காட்டு கூட்டிட்டு போறதுக்கு பயம் எங்க எவனாவது வந்து கை வச்சுட்டாங்கன்னா அவனோட சண்டை போட முடியாது அதனால அவங்ககிட்ட பொண்டாட்டியை விட்டு கொடுத்துட்டு நம்ம வாய் அழிச்சிட்டு உட்காந்துருக்கணும் அப்படிங்கிற பயத்தில என்ன கூட்டிட்டு போக மாட்டேங்கிறாருன்னு இப்பதான் தெரியும் ஜெகமகாராஜா பண்ணின மாபெரும் தவறு இதுதான் அப்படின்ன உடனே பார்த்தா சத்திரியன் அவமானத்தை சகிக்க கூடாது சரி அப்படியே சொல்ற வாக்கூட அவனை கூட்டிட்டு போயிட்டான் இப்படி எல்லாம் பேசக்கூடியவழில சீதை வந்து தன் கணவனை பத்தி இப்படியெல்லாம் பேசக்கூடியவள் இல்ல மனசுல அவளுக்கு ராமன் பேடிங்கிற நினைப்பும் இல்லை அவன் கூட இருக்கணும் அதுக்கு என்ன செஞ்சா அப்படின்னு நினைச்சிட்டா காரணம் இந்த பக்தியினாலே பிராத்தக பிராரபியமான ஸ்துதி பிரார்த்தகனா மார்னிங் ஏர்லி மார்னிங் காலை பொழுதிலே பிராரபியமான முறைப்படி செய்யப்படக்கூடிய ஸ்துதிஹி ஸ்துதினா ஸ்தோத்திரம் அதாவது அவன் புகழ் பாடுவது சூரிய நாராயணனுடைய புகழ் பாடுகிறார்கள் அதாவது நமக்கு ஏதாவது தேவை இருந்தா கூட அது வேணும்னு கேட்கறதுக்கு பதிலாக நீ வாழ்க பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டுங்கிற சொல்லக்கூடிய மனப்பான்மை நமக்கு இருந்தா நம்ம எதிர்பார்க்கறதுக்கு மேலே அவன் கொடுப்பான் அப்படி சொல்லாம உனக்கு எதுக்கியா பல்லாண்டு உனக்கு தான் சாவே கிடையாதுல்ல எனக்கு தாயா சாவு எனக்கு பல்லாண்டு எனக்கு பல்லாண்டு எனக்கு பல்லாயிரத்தாண்டு நம்ம சொல்லிட்டு உள்ள ஆண்டும் போயிடும் அதனால அவனுக்கு வாழ வேண்டும் நடாதூர் அம்மாள்னு ஒருத்தர் இருந்தார் அம்மாளுங்கிறத பார்த்து பொம்பளை நினைக்காதீங்க அவர் ஆம்பளை தான் அவர் பெருமாளுக்கு பால் சமர்ப்பிக்கிற போது அவருடைய மனைவியார் வந்து சுடச்சுட உடனே வைப்பாங்களாம் உடனே ஐயோ பெருமாளுக்கு நாக்கு சுற்றும் அப்படின்னு ஆத்தி பதம் பார்த்து தொட்டு பார்த்து குடி பதமா இருக்கு அப்படின்னு வைப்பாராம் இப்படி டெய்லி செய்வாராம் இதை பார்த்துட்டு ஒரு நாள் பெருமாளே சத்தமா அவரை பார்த்து எனக்கு அம்மா நீதான் அப்படின்னு சொல்லிட்டாராம் ஆனால் அவருக்கு நடாதூர் அம்மாள்னு பேர் நடாதூர்னா ஊரு பேரு நடானா தாமரை ஆதனம் அப்படின்னு சொன்ன அனுபவித்தல்னு அர்த்தம் பெருமாளுடைய திருவடி தாமரை அனுபவிப்பவர் இருக்கும் இடம் அந்த ஊரை சேர்ந்தவர் நடாதூர் அம்மாள்னுக்கு ஸ்துதி பாடக்கூடிய வேதாந்த தேசிகளுக்கு அவர் தான் ஆச்சாரியர்கள் ஒருத்தர் ஆச்சாரியர்கள் இப்படி பாடப்படக்கூடிய அவதூ அவதூனா காக்கட்டும் யாரு ரவிஹி ரவிஹின்னா சூரியன் அவன் எப்படிப்பட்டவன் விஸ்வ வந்தியோதயா விஸ்வம்னா உலகம் வந்தியம்னா வணக்கம் மக்கள் எல்லாம் வணங்கக்கூடிய உதயத்தை உள்ளவன் அதாவது சூரியன் உதிக்கிற போது எல்லாரும் வணங்குகிறார்கள் இல்லையா இப்ப நாமும் படுக்கையை விட்டு உதிக்கிறோம் காலங்காத்தால நம்ம யாராவது வணங்குறாங்களா வீட்டுல பெரியவங்க முதவி முதவி சீக்கிரம் எந்திரிச்சு போய் வாய கொப்பளி மூஞ்ச பாரு எப்படி இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்களே இவர் யாரும் மாதிரி தெரியலங்க ஆனா பகவான் அங்க உதிச்சுட்டான் அப்படின்னு சொன்ன எப்படி இருக்குது எல்லாரும் வந்து ஹரிஹரே நாராயணா கோவிந்தா என்று வழிபடுகிறார்கள் அதான் வந்து விஸ்வவந்தியோதயா அப்படின்னு ரவிதயா அகில உலகத்தாலும் வணங்கப்படும் சூரியன் வகா உங்களை அவது அவது அப்படின்னு சொன்ன காக்கட்டும் காக்கட்டும்னா எனக்கு புண்ணியம் இருக்கு எனக்கு ஒன்னும் கஷ்டம் இல்லையு நினைக்காதீங்க யாருக்கும் பொறம் இந்த நாராயண பட்டு திருச்சி சொன்னனே அவர் இந்த நாராயண பட்டத்திலே சின்ன பையனா இருந்தபோது அவர் வந்து சம்ஸ்கிருதவாதியார் ஒரு கேள்வி கேட்டாராம் அவரை பார்த்து என்னன்னா வேற்றுமை உருவகளை சொல்லு அப்படின்னு இப்ப வேற்றுமை உருவம்னா நமக்கு தமிழ்ல ஐ ஆல் கு இன் அது கண் அப்படின்னு சொல்றோம் இல்லையா ராமன் ராமனை ராமனால் ராமனுக்கு ராமனது அப்படி வருது இல்லையா அது அவர் என்ன பண்ணாரா உடனே கிருஷ்ணனுங்கிற வார்த்தையை வச்சு எட்டு வேற்றுமையை அமைச்சு ஒரு ஸ்லோகம் மாதிரி சொல்லிட்டாரு சின்ன பிள்ளையா இருக்கிறவங்க இவ்வளவு சமத்தா சொல்றான்ட்டு உனக்கு நல்ல எழுத்தாற்றல் வரும்போல் இருக்கேப்பா அப்படின்ட்டு என்ன பண்ணாரா நீ போய் உனக்கு ஏற்ற ஆள் பிஷாரடி அவர் தான் காவியமெல்லாம் எழுதக்கூடியவர் அவர்கிட்ட போய் இதை படிச்சுக்கோ அப்படின்னார் எதை படிச்சுக்கோனா இவருக்கு பெருமாள் மேலே ஒரு காவியம் எழுதணும்னு ஆசை எனக்கு சம்ஸ்கிருதம் தெரியுமே தவிர காவியம் எழுத சொல்லித்தர தெரியாது பிஷாரடிகிட்ட போய் படிச்சுக்கோ அப்படின்னாரு இவர் பிஷாரடிகிட்ட வந்தார் பிஷாரடி வந்து அந்த கால வர்ணாசிரம தர்மப்படி இவரை விட தாழ்ந்துச்சாது நாராயண பட்டத்திரி உயர்குல பிராமணர் விஷாரடி அந்த இனம் இல்லை அதனால அவர் சொன்னார் நான் வந்து இனத்தால தாழ்ந்தவனப்பா நீ உயர்ந்த குலத்தை சேர்ந்தவன் தாழ்குலத்தை சேர்ந்தவன் உயர் குலத்தை சேர்ந்தவனுக்கு பாடம் சொல்லித்தரப்படாது அப்படின்னு அதுக்கு இவர் சொன்னார் என்ன இப்படி பேசுறீங்க கீழ்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் அவனும் அவன்கட்படுமே அப்படி உங்க தாழ்ந்த வருணத்தைச் சேர்ந்தவன் கல்வி உள்ளவனாக இருந்தால் மேல் வருணத்தைச் சேர்ந்தவர் அவங்க காலத்தொட்டு கும்பிட்டு படிக்கணும்னு சொல்லியிருக்கு சாஸ்திரத்தில் இப்போ நம்மாழ்வார் என்ன வேளாளர் பெரியாழ்வார் பிராமணர் ஆனால் நம்மாழ்வார் என்ற வேளாழ்வரை நம்ம பிரதான ஆச்சாரியராக வைஷ்ணவத்தில் வச்சிருக்கிறோம் ஜாதி முக்கியம் இல்லை ஞானம்தான் முக்கியம் உங்கள்ட்ட ஞானம் இருக்குது சொல்லிக் கொடுங்கோ அப்படின்னு உங்களுடைய நச்சரிப்பு தாங்காமல் ஒரு ஸ்கிரீனை போட்டுக்கிட்டு சொல்லிக் கொடுத்தார் நேரடியாக சொல்லிக் கொடுக்காமல் நான் ஸ்கிரீனுக்கு பின்னால் இருக்கிறேன் நான் சொல்கிறது சிறீநிதி அந்தபகமார் கேட்டுக்கேன் எனக்கு பிராமணுக்கு பாடம் சொல்லி தருக்கு பயமாக இருக்கு அவர் பயந்தார் அவருக்கு அனாவசியமான ஒரு காம்ப்ளெக்ஸ் இருந்தது படித்தார் அதுக்கப்புறம் காவியம் எழுதுறது எப்படின்னு சொல்லி அவர் விற்பனர் உடனே அதை இடத்த விட்டு போயிட்டார் கொஞ்ச நாளில் இந்த பிஷாரடிக்கு வாத வந்துருச்சு வாத நோய் வந்தோடனே இதை கேள்விப்பட்டு நாராயணப்பட்டு வந்தார் அப்போ பிஷாரடி என்ன சொன்னார் வருணாசிரமம் தவறி நான் பாடம் சொல்லித்தர போய் ஆனந்தன் எனக்கு என்ன தண்டனை கொடுத்துட்டான் பாத்தியா எனக்கு வாத வந்துருச்சு அப்படின்னு அவர் சொன்ன தப்பான கொள்கை நீங்களா பேசுகிறேன் சுவாமிக்கு தான் என்னுடைய குருதட்சிணை இங்கே சேமமாக இருக்கும் அப்படின்ட்டு இந்த வாத நோய் தீர்றதுக்கு தான் இவர் குருவாயூர் கோயிலுக்கு போய் குருவாயூரப்பனுக்கு எதிராக உக்காந்து அந்த நாராயணியங்கிற நூலை எழுதினார் இந்த நாராயணியங்கிற புத்தகம் என்ன புஸ்தகம்னா பாகவதந்தான் அது கிருஷ்ணனுடைய வாழ்க்கை வரலாறு அது ஆரம்பத்தில் இருந்து ஜென்மாவிலேருந்து சொல்லி வர்றார் அது ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் கவனிக்கணும் நாம் நாராயணியை எழுதியிருந்தால் ஸ்லோகத்துக்கு ஸ்லோகம் என் வாத போக்கு என் வாத போக்குன்னு ஜெபிச்சிருப்போம் கிருஷ்ணனுக்கே வெறுத்து போயிருக்கும் ஆனால் அவர் சொல்லவே இல்லை எப்போ சொல்றாரு தெரியுமா மொத்தம் நூறு தசகம் தொண்ணூத்தொன்போதாவது தசகத்துல பத்தமாவது பாட்டுல ஒரே ஒரு வரி என்ன சொல்றார் பாகிமாம் கிருஷ்ணா ரோகாத்து இந்த நோயிலிருந்து என்னை காப்பாத்துறான்றார் கிருஷ்ணன் பார்க்கறான் இவன் வாத நோய் குணமாகிறதுக்குன்னு எழுத ஆரம்பித்தவன் இதுவரைக்கும் வாய் திறக்காம இருந்தான் இப்போ கேட்கறான் உடனே ஸ்ரீவைகுண்ட வாசனாக அவன் காட்சி கொடுத்துட்டான் உடனே நூறாவது தசக எழுதுகிறார் எப்படி அவனை பற்றிய வர்ணனை கேசாதிபாத வர்ணனை திருமுக மண்டலம் எப்படி இருக்கு கேசம் எப்படி இருக்கு கண்கள் எப்படி இருக்கு முகம் எப்படி இருக்குது கழுத்து எப்படி இருக்குன்னு கேசாதிபாத வர்ணனை பத்து ஸ்லோகம் பாடுறார் அதோடு நாராயணன் முடிஞ்சு போகுது நாராயணன் முடிஞ்சு போன பிறகு பார்த்தா திடீர்னு இவருக்கு உடம்புல வியாதியை காணும் இதுக்குன்னு எதிர்த்து நினைக்கிறார் சும்மா இந்தியா ரப்போ போகிற மாதிரி குதிக்கிறாரு உடம்புல வியாதி போயிடுச்சு அதனால் இப்பவும் அந்த நாராயணியத்தில் தொண்ணூற்றி ஒன்பதாவது தசகம் பத்தாவது பாட்டை பாராயணம் பண்ணிக்கிறவங்களுக்கு நோய் போகுன்னு அந்த முழு ஸ்லோகத்தை சொல்ல முடியாதவங்க இந்த மூணு வார்த்தையை வாழ சொல்லலாம் பாகி கிருஷ்ண ரோகாத்து பாகி என்றால் காப்பாற்று மாம்னா என்னை கிருஷ்ணனா கிருஷ்ணா ரோகாத்துனா நோயில் இருந்து அப்படின்னு சொல்றதுண்டு நான் நாராயணி நடத்துகிற போது இதை கால் காட்டியிருக்கிறேன் உங்களுக்கு இப்படியாக நாராயண பட்டத்திரி போன்ற மகான்களுக்கே காலம் வருது அதனால நமக்கு வந்து நாம் ச சராசரியான கர்மாவிலே உழலக்கூடியவர்கள் அவதூ காக்கட்டும் அப்படின்னு மயூரகவி ஆசீர்வதிக்கிறார் தலை குனிஞ்சு ஏத்துக்கணும் மயூரகவியாரே நீங்க சொல்ற வாழ்த்து பலிக்கட்டும் என்று நாளைக்கு சொல்ல வேண்டியது பாருங்க ஸ்ரீதவிதிபுதை கர்ப்பம் கீத்யா கந்தர்வ முக்கிய முகுர் ரஹிபகி ரகிபகிபிஹி யாதுதானேஹி யதாத்ம சார்கம் நேற்று சொன்னபடி வர்ற செவ்வாய்க்கிழமை வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு சிறப்பு சொற்குழுவும் ராத்திரி பத்து மணியிலிருந்து மூணு மணி வரைக்கும் இருக்கு ஆரிய வைசி கல்யாணம் பண்ணி வைசாலி வரைக்கு வந்துருங்க மற்றபடி எல்லா சொற்குழிவுகளும் இன்றும் போல மறுபடி நடைபெறும் பதினைஞ்சி பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் ஆர் டு ஏழரை மாணிக்கவாசர் உற்சவத்தை முன்னிட்டு ஆறரை ஏழரைன்னு மாற்றிருக்கிறோம் மற்றவங்களுக்கும் சொல்லுங்க இந்த பதினைஞ்சு நாள் இந்த நேரத்துக்கு வந்துடுங்க இன்றைய உபயதாரர்களான வைசால் திருமதி கே லட்சுமிபாய் அம்மார் அவர்களுக்கும் திருமதி அலமேலு புருஷோத்தம் அவர்களுக்கும் இளமளித்த கோவில் உங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் ஜெய் ஸ்ரீமன் நாராயணன்